ஓம் சுலா பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் ஜியாய் சர்வவிக்னோபாந்தை ஐந்து கருத்தனை ஆனை முகத்தனை போலும் ஏயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிவோற்றுகின்ற உதிக்கின்ற செங்கதிர் ஊச்சித் மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மீனி அபிராமி அந்தன் வெழுத்துணையே விழிக்குத் துணை திருமண்மல்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிருதோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்வான அன்னை பராசக்தருடைய தனிப்பெறும் கருணை நாளே திருமால் நகர் ஐயப்பன் திருக்கோயிலில் நடைபெறுகிற மண்டல பூஜை பெருவிழாவை ஒட்டி நிகழ்ந்து கொண்டிருக்கிற மகாபாரத தொடர் நிகழ்ச்சியில் அடியன் கலந்து கொண்டு நிறைவு நாளாகிய இன்று தர்மத்தினுடைய வெற்றியை பற்றி உரையாற்றுகிற ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயற்படுகிற திருக்கோயிலின் நிர்வாக பொறுப்பிலே இருக்கிற பெரியோர்கள் அனைவரையும் இங்கே வருகை தந்திருக்கிற பெரியோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர்விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இரையொரு பேரொழியையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன் பாண்டவர்கள் பாண்டுவின் புத்திரர்களாக பிறந்த காலம் தொடங்கி சோதனைக்கு உள்ளானார்கள் திருதராஷ்டனுடைய பிள்ளைகளாக தோன்றிய துரியோதனாதிகள் அதர்மத்தின் வழியில் நின்றார்கள் தருமனுக்குரிய ராஜ்யத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சூதாட்டத்துக்கு அழைத்து நாடு உட்பட இழந்தவனாக வனவாசம் அனுப்பினார்கள் ஆனால் கண்ணபெருமானுடைய கருணையினாலும் ஐந்து சகோதரர்களுடைய ஒற்றுமையினாலும் அவர்கள் துன்பங்களையெல்லாம் வென்றார்கள் எல்லா கஷ்டங்களையும் வென்றாலும் நாட்டை திருப்பித் தர வேண்டும் என்று கண்ணபெருமான் தூதுரைத்தும் துரியோதனன் கேளாதவனாக ஆக யுத்தம் தொடங்கியது பத்து நாள் வரையில் தலைமையேற்றவனாக பீஷ்மாச்சாரியார் நின்ற யுத்தத்தை நடத்தினார் அதன் பிறகு துரோணர் தலைமையேற்றார் அபிமன்யு குரூரமான முறையில் கொலை செய்யப்பட்டான் அபிமன்யனுடைய மரணத்திற்கு பிறகு தர்மம் முற்றிலுமாக அங்கு குழம்பி போய்விட்டது அர்ஜுனன் நாளை மாலைக்குள்ளாக அபிமன்யுவின் மரணத்திற்கு காரணமான ஜயத்ரதனை கொல்லுவேன் அல்லது தீ புகுந்து சாவேன் என்று சபதம் பண்ணினார் ஜத்திரதனை ஆழமான இடத்தில் ஒழித்து வைத்துவிட்டு மறுநாள் வஞ்சனையாக யுத்தம் தொடங்கியது அர்ஜுனனை துரோணர் முதல்ல நிறுத்துகிறார் ஆனால் அவன் அவரை தாண்டி கொண்டு உள்ள வந்துட்டான் இதோதனன் எதிர்பார்க்கவில்லை வேண்டுமென்றே ஆச்சாரியர் விட்டுவிட்டார் என்று கருதினார் பிறகு கடுமையான ஒரு யுத்தத்தை அர்ஜுனன் செய்து கொண்டு வருகிறான் அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப கண்ணபெருமான் தேரை லாபகமாக ஓட்டிக்கொண்டு வருகிறான் இந்த சந்தர்ப்பத்தில் சுருதாயுதம் என்று பெயருடைய ஒருவன் அந்த சுருதாயுதம் துரியோதனுடைய பக்கத்தில் இருந்து அர்ஜுனனை தாக்க வேண்டும் என்று ஒரு வலிமையான கதாயுதத்தை எடுத்து அர்ஜுனன் மீது எரிகிறான் ஒரு ரொம்ப வலிமையான ஒரு கதை அங்கிருந்து அர்ஜுனன் அந்த நேரத்துல யாரும் எதிர்பாராத காரியத்தை கண்ணன் செய்தான் அந்த குச்சியை வைத்து தேர் ஓட்டி கொண்டிருந்தவன் குச்சியை கீழே வச்சுட்டு பட்டினை எழுந்திருச்சு ஒரு வினாடி நின்றான் அந்த குச்சியையும் கீழே வச்சுட்டு எழுந்து ஒரு வினாடி நின்றான் அதனுடைய விளைவா என்னாச்சு அந்த கதை நேராக வந்தது வந்து கண்ண மார்பிலே ஓங்கி பட்டது கண்ணன் எழுந்து நிக்கிறான் அந்த கதை வந்து கண்ண நெஞ்சிலே பட்டதும் சுருத்தாயுதன் மாண்டு கீழே எல்லாரும் ஆச்சரியமா கேட்டான் என்னடாது பட்டவன் பிழைத்தான் விட்டவன் மாண்டான் யாரு மேல பட்டுதோ அவன் உயிரோட உட்கார்ந்து அர்ஜுனா அதிசயமா இருக்குன வாங்கின அடுத்த வினாடி அவ இறந்து போயிட்டானே அதுதான் அந்த கதையோட கதை அந்த கதையோட கதை என்ன இந்த சுருதாயுதன் இந்த கதையை பெறுகிற போது நிராயுதாணி ஆயுதம் இல்லாத யார் மீதாவது விட்டால் அது மகாபாவம் அவசத்து போவான்னு விதி அதனால இப்ப நீ கையில வில்லோட இருக்கிற உன் மேல விட்டா அவன் சாக மாட்டான் நான் குச்சியையும் கீழே வச்சு எந்திரிச்சு நின்ன நிராயுத பாணி என் அவன் கதை முடிஞ்சது அதனால்தான் பாரதயுதத்துல எல்லாமே ரொம்ப நேர்மையாத்தான் வெற்றி பெற்றார்கள் சொல்ல முடியாது கொஞ்சம் முன்ன பின்னதான் எல்லாம் நடந்தது வேற வழி கிடையாது சுருத்தாயுதன் அப்படி மாண்டு கீழே விழுந்தார் பிறகு சுதக்ஷணம் என்பவனுடைய வதம் நிகழ்ந்தது துரோணர் ரொம்ப கடுமையாக சண்டை போடுறார் துரோணர் இடத்துல சார்த்தகிக்கு கொஞ்சம் கோபம் அதனால துரோணருடைய வில்லை அவன் அருசலை சாத்திக்கு அறுத்துக்கொண்டே இருக்கிறான் இதுக்கு நடுவில் அர்ஜுனன் இந்த ஜெயத்ரதன் எங்கே ஜெயத்ரதன் எங்கேன்னு தேடி தேடி தேடி தேடி அலையிறான் அவன பட்டத்துக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கிறான் கண்டபிரானோ எவ்வளவு கடுமையாக தேரோட்ட முடியுமோ அவ்வளவு கடுமையாக தேர்ட்டி ஜெயசரனை கண்டுபிடிக்க முடியல இதற்கு நடுவில் அவன் துரியோதனோடு போர் செய்து அவனுக்கு கொஞ்சம் தோல்வினா என்ன அப்படிங்கிற சுவையை ஏற்படுத்தி காட்டுகிறான் அலம்புஷன் என்கிறவனே துரோண துரியோதனுடைய பக்கத்தில் இருந்தவனை கடோத்கஜன் கொன்றான் கண்ணனுடைய துணைவனாய சார்த்தகி ரொம்ப கடுமையா அந்த சண்டை செய்து பெருமையாக இருக்கிறான் வழக்கம் போல நம்ம பீமனுக்கு ஒரே வேலை துரியோதனுடைய தம்பிகள் எங்க இருக்கிறார்கள் அப்படின்னு தேடி பதினோரு தம்பிமார்களை அன்றைக்கு கொன்றான் இதற்கு நடுவில் கர்ணனும் பீமனும் ஒரு புறத்திலே சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் இன்னொரு புறத்திலே கூறி சவ் பேர் நான் அதான் ஒவ்வொருத்தர் தனித்தனியா எதிரியோடு இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த பூரி சிரவாசங்கிறவன் துரியோதனுடைய ஆள் அவனுக்கு சாத்தகி மேல பகை சாத்தகிக்கு பூரி சிரவாஸ் மேல பகை ரெண்டு பேரும் சந்தர்ப்பம் கிடைக்கிற போது ஒருவரையொருவர் கொல்லுவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார் நான் இதான் ரொம்ப வேடிக்கையா சொன்னேன் எப்படின்னா மொத்தமா பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் சண்டைங்கிறது வெளியிலேருந்து பார்த்தா தெரியும் உள்ளுக்குள்ள அவன் தனித்தனி எதிரி வச்சிருந்தான் நாம வீழ்த்த வேண்டியது அவனைத்தான் நாம வீழ்த்த வேண்டியது இவனைத்தான் ரெண்டு கட்சி தனித்தனியா மோதிக்குவான் பொதுவாக ஒழியிருவான் இதே மாதிரி தான் என்னதான் கூட்டு பகை இருந்தா கூட தனித்தனியா ஒவ்வொரு பயலுக்கும் உள்ளுக்குள்ள பகை அப்படி சாத்திக்கும் பூரி சரவசிக்கும் பகை பையன் அம்மா கேட்டான் விடுதலை எப்போது கிடைத்தது அப்படின்னா அந்த அம்மா ரொம்ப தெளிவா சொன்ன கொஞ்சம் படிச்ச பொண்ணு அந்த தாயி மகன் கேக்கிறாங்க இந்தியாவுக்கா எனக்கா அது எப்படி தனித்தனியா கிடைக்கும் ஆமா ஆயிரத்தி ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவுக்கே கிடைச்சது பதினாறு தான் எனக்கு கிடைச்சதுதான் ஏன் அன்னைக்குதான் எங்க மாமியார் செத்தான் அப்ப இந்தியாவுக்கே விடுதலை கிடைச்சாலும் அவளுக்கு அன்னைக்கு விடுதலை இல்லையா அப்ப மாமியார் செத்த அன்னைக்குதான் அவளுக்கு விடுதல் இல்லையா அவ்ள பெரிய எல்லாம் தனித்தனியாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கூட அவன் இண்டிவிஜுவா ஒரு எதிரியை வச்சிருக்கான் சாத்திக்கு பூரி சிரவசம் ஆகாது தர்மத்தினுடைய அடிப்படையில் நடக்கல ரொம்ப அநாகரிகமான ஒரு யுத்தமாக நடந்தது சாத்திக்கு பூரி சிரவசு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலேயே துரோணாச்சாரியுரியா கூப்பிட்டு சொல்றேன் கோபத்தினாலே முப்பத்தி நாலு தம்பிகளை கொன்று குவிக்கிறான் துரியோதனுடைய தம்பிகள் முப்பத்தி நாலு பேரை கொல்லுகிறார் அதனால தனியா துரோண துரியோதனை கூப்பிட்டு சொன்னார் இப்பவும் ஒன்னும் கட்டு போலடா இனியாவது போற நிறுத்தி பழைக்கிற வழிய பாரு இன்னைக்கு வரிசையா செத்துக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாரையும் காப்பாற்ற முடியும் நான் ஒரு பக்கத்தில் காப்பாற்ற முடியும் எல்லாரையும் அவனை காப்பாற்ற உண்டு பார் தேடி பீமன் கொல்லுகிறான் இப்ப முப்பத்தி தம்பிகள் உன் தம்பிகள் செத்து போயிட்டதா எனக்கு செய்தி வந்து சொல்லுகிறார்கள் என்னால தாங்க முடியலடா நீ எப்படி இதை தாங்குற அப்பதான் துரியோதன் சொன்ன நிறுத்து நாள் செத்தவன் என்ன வரப்போறான எல்லாம் போனமும் போயிட்டு வந்தானே இனிமே நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன் ஒன்னு வாழ்ந்தா வாழ்றேன் செத்தா சாகர யுத்தத்தை நடத்திட்டு போறோம் ஒரு எல்லைக்கு மேல இந்த வெறி வந்துடும் ஒரு எல்லைக்கு மேல அப்புறம் என்ன இருந்து என்ன மொத்தமா போய் சேருவோம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வரும் கர்ணனும் பீமனும் ஒரு புறத்திலே போரிட்டார்கள் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது சாத்தகி கர்ணனோடு ஒரு முறை சண்டை போட்டா இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த பொழுது சாயப்போகு இதெல்லாம் ரொம்ப கவலை ஆனா துரியோதனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எது நடந்தாலும் சரி இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே அர்ஜுனன் ஜெயத்திரனை கொல்லு நெருப்பம் கூட்டி தற்கொலை பண்ணிக்குமா இதை விட வேற என்ன வேணும் நாம அவனை கொல்லாமலேயே அவன் இன்னைக்கு சாக போனான் இந்த ஒரு காட்சியை கண்ணால பார்த்துட்டாலே போதுமே அப்படிங்கிற மகிழ்ச்சியில இருக்கிறான் துரியோதன் பொழுது சாஞ்சிருச்சு அந்த சூரியன் மறைஞ்சு போச்சு சூரியன் மறைஞ்சு போச்சு அப்படின்னு உடனே யுத்தத்தை நிறுத்தலாம் என்று அடையாளம் காட்டினார்கள் யுத்தம் நின்று விட்டது அர்ஜுனன் நெருப்புல விழுறத தவிர வர வழி இல்லை எனவே நெருப்புல போய் வழ நெருப்பு மூட்டியாச்சு அப்ப துரியோதன ரொம்ப சந்தோஷமா அந்த நிலவரையில பருங்கி இருக்கிறான் பாருங்க ஜெயத்திரன் அவனை கூட்டான் டே வெளியில வா இந்த அற்புதமான காட்சியை பார்க்க வேண்டாமா நம்ம பரம்பரை எதிரி பலகாலத்து எதிரி சாக போற காட்சியை பார்க்காம நீ அங்க போய் ஒளிஞ்சிருந்த என்னத்தை கண்ட அதனால வா நான் இந்த காட்சியை பார்க்கலாம் எழுந்து வா அப்படின்னு பாருங்க உள்ளேந்து வா அப்படின்னு சொன்ன உடனே ஜெயத்திரன் ரொம்ப மகிழ்ச்சியா உள்ளேந்து வெளியில வந்தான் வெளியில வந்தது பரிசு இல்ல இந்த அர்ஜுனன் எப்படி நெருப்புல விழப்போறான்னு பாக்குறதுக்காக முன் பரிசில வரணும்னு தேடிக்கொண்டு முன்னாள் எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வந்தான் பாருங்க டக்குனு கண்ணவெருமான அர்ஜுனுக்கு கண்ண காமிச்சார் என்ன நீ ஒன்னும் தற்கொலை பண்ணிக்க வேண்டாங்க வில்லெடுத்து அம்ப விடு அவன் ஒரு வினாடி தயங்கிறான் முறை இல்லை அது தர்மம் அல்ல செய்யக்கூடாது பழிர்னு என்ன அப்படியே தெரிகிறது இன்னும் பொழுது சாயவே இல்ல அர்ஜுன உடனே அம்ப எடுத்த வில்ல எடுத்தான் ஜெயத்திரனுடைய தலையை துண்டிச்சுட்டேன் இந்த அம்பு நேராக போய் ஜெயத்திரனுடைய தலையை துண்டிச்ச உடனே கிருஷ்ணன் சொல்றான் அர்ஜுன தலைய துண்டிச்சுட்டேன் ஆனா அந்த தலை கீழே ஏன் அப்படின்னு இந்த ஜெயத்திரனுடைய அப்பா விருத்திர அவன் எப்படி ஒரு வரம் வாங்கி வச்சிருக்க என்னுடைய மகன் ஜயத்திரதன் அவன் தலையை யாரு கீழே தல்றானோ அவன் தலை சுக்குனு வெடிக்கணும்னு வரம் வாங்கி வச்சிருக்க இப்ப நீ அம்பு விட்டு இந்த ஜயத்திரனுடைய தலை போய் கீழே விழுந்தது அப்படின்னா ஓன் தலை சுக்குனு வெடிச்சிடும் என்ன பண்ற ஓ அம்புனால அந்த தலைய பந்தாடிக்கிட்டே விடாமற் பாடு துரத்திக்கிட்டே அப்படின்னா எவ்வளவு நேரம் துரத்துறது எங்க துரத்துறதுதான் தலையை நேரம் கொண்டு போய் இப்ப பொழுதுசாக நேரம் அப்படின்னு என்ன பண்றான் அந்த அக்கியம் கொடுக்கிற மரபின்படி தண்ணி எடுத்து கீழே விட்டுகிட்டு அந்த வழிபாடு பண்ணிக்கிட்டு இருப்பான் நீ கரெக்டா கொண்டு போய் அவன் தண்ணி கையில ஏந்துகிற போது இந்த தலை அவன் கையில படும்படியா கொண்டு போய் விடுன்னு அர்ஜுனன் பாலங்களாலே அந்த தலையை கொண்டு போய் செலுத்தி கரெக்டா விருத்த கையில அப்படி அந்த தலை விடும்படியா பண்ணினும் அவன் என்னமோ பூஜை பண்ணிக்கிட்டு அவன் கையாலே தலை கீழே தள்ளப்பட்டது வெடித்து விட்டது யார் யாரு என்னென்ன மாதிரி குதர்க்கமா வரம் வாங்கி வச்சிருந்தானோ அதான் நாம எதெல்லாம் நம்முடைய நன்மைன்னு நினைச்சு சேகரிச்சு வைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு தீமையா போறது இல்லையா பல பேர் இருக்கிற பணத்தை எல்லாம் முப்பத்தி ஆறு பெர்சன்ட் வண்டிக்கு டெபாசிட் பண்ண பாதுகாப்பு எல்லாருக்கும் வீட்டுல மாட்டிக்கிறது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்க போகிறதோ அது நன்றாகவே எதை நீ கொண்டு வந்தாய் கொண்டு போவதற்கு கீதாச்சாரம் அவன்தான் பைனான்ஸ்ல கொடுத்தான் எதை நீ கொண்டு வந்தாய் கொண்டு போவதற்கு ரொம்ப பிரமாதமா தான் ஏற்பாடா தான் கொடுத்த என்ன நினைச்சான் இதுல டெபாசிட் பண்ணா பாதுகாப்பா இருக்கலாம்னு கொண்டு போய் டெபாசிட் பண்ணா முதலுக்கே மோசம்னு எல்லாம் போச்சு அந்த கதை மாதிரி இவன் தரையை தள்ளினு செத்து போனமு வரம் வாங்கி வச்சிருந்தான் அவன் வாங்கின வரம் தான் அவனுக்கு விரோதியா போச்சு அந்த தலையை தூக்கி கீழே தள்ளினான் அடுத்த வினாடி இவன் தலைவடிச்சு அப்பா செத்து போயிட்டான் ஜயத்திரனை கொண்ட உடனே துரியோகனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு கிருஷ்ணனை கிருஷ்ணக்டே சொன்னியமும் என்ன பார்த்து அயோக்கிய அளவுக்கு யோகா நீ என்னென்ன என்னென்ன அக்கரமம் பண்ணிருக்க என்ன சொல்றீப்பா நீ என்னென்ன அயோக்கித்தனம் பண்ணிருக்க என்ன பார்த்து சொல்லலாம் அப்ப யாருக்கும் ஒன்னும் புரியல என்னன்னா சூரியன் மறைஞ்சதுன்னு நினைச்சுதானே வெளியில வந்தான் எப்படிதான் சூரியன் மறையல திரும்பி எப்படிதான் சூரியன் தெரிஞ்சது அப்படின்னா கண்ணபெருமான் தன்னுடைய கையில இருக்கிற சக்கர ஆயுதத்தை அனுப்பி அந்த சூரியனை கையில் இருக்கிற சக்கரம் அதுவே தர்ம சக்கரம் அற பேரு அது ஒளி உடையது ஆழ்வார் பாடுவார் உன் கையில் சுடராழியும் பல்லாண்டுன்னு பாடியிருக்கிறார் அப்ப ஒளி உடையது கையில் இருக்கிற சக்கரம் ஒளி உடைய சூரியன் போய் நின்னா மறைக்கும் சூரியன் வருது ஒளி உடையது மேல போன சூரியன் மாதிரி தெரியுமே ஒழிய மறைக்க முடியும் ஒரு யோசனை தோணுமா இல்லையா இதுக்கு விடை பாரதத்தில் இல்ல பாகவத விடை அபிக்சன் ஒரு ராஜா ஆண்டான் அந்த அம்பரிகன் ஆண்ட போது துர்மாச முனிவர் ஏகாதசி விரதம் இருந்துசியில பண்ணுவார்கள் இந்த துர்மாசர் என்ன பண்ணினா துவாசி பாரணைக்கு அம்பரிக்சனுடைய அரண்மனைக்கு போயிட்டு நான் நதியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் நாம பாரண ஒன்னா பண்ணலாம் அம்பரிக்சன் பரம பக்தன் அவன் என்ன பண்ணினா தன்னுடைய சிம்மாசனத்திலேயே அவன் உட்காருடைய சக்கராயுதத்தை வைத்து அதை வழிபட்டான் அதுதான் தர்ம தேவதராயத்தை வைத்து வணங்கி கொண்டிருந்த அம்பரீட்சன் துருவாசர் வந்துட்டு நான் போய் நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வர ரெண்டு பேரும் பாரணம் பண்ணலாம்னு சொன்னார் பாருங்கள் இவரை சோதிக்கிறதுக்காகவே அந்த துவாதசி திதி முடிகிற வரைக்கும் துருவாசர் வரல இப்ப இவனுக்கு சிக்கல் நீங்க விரதம்னா ஒழுங்கா ஏகாதசியில இருந்து துவாதசியில பாரணைய பண்ணணும் அந்த டைம் படி பண்ணணும் அந்த நேரம் காலம் அதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா இன்னும் வரல துருவாசர் வரவேண்டியவர் வரல அவன் என்னன்னு நினைச்சா துருவாசரை விட்டுவிட்டு சாப்பிடக் கூடாது அது மரியாதை இல்ல ஆனா அந்த காலா காலத்துல அந்த பாரணைய பண்ணி முடிக்கலன்னு சொன்னா பலன் இல்லாம போயிடும் என்ன பண்றதுன்னு தெரியல அவ ஊர்ல பிரபலமான ஜோசியர்கள் எல்லாம் ஒன்னா அரண்மனையில கூப்பிட்டு கேட்டான் இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா துருவாசர் கோபப்படுவார் தெரியும் என்ன சொன்னாங்க வந்ததுக்கு அப்புறமே சாப்பிட்டு எல்லாமே துளசி தீர்த்தம் இருக்கு ஒரு சொட்டு துளசி திருத்தத்தை உள்ளங்களை விட்டு பாரணையை முடிச்சுடும் அந்த உரிய காலத்துல துவாசி பாரணைங்கிற காலத்துல ஒரு சொட்டு தீர்த்தத்தை எடுத்து இந்த உள்ளங்களை விட்டு குடிச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் யாரு ஜோசியர்கள் அது ஒண்ணு ஒண்ணுமே இல்ல காலத்துல முடிச்சுடலாம் துருவாசிக்க மாட்டார் இவன் ஒரு உதிரணி தண்ணீரை அந்த துளசி தீர்த்தத்தை எடுத்து உள்ளங்களை விட்ட உடனே துருவாசிக்கிட்ட புறப்பட்டு இந்த பயணத்தை சண்டை போடணும்னு இவன் தீர்த்தத்தை குடிச்சுட்டு உட்காந்துருக்கா வந்துட்டார் வந்த உடனே கேட்டார் யாரை கேட்டு நீ பாரணைய முடிச்சேன் இல்ல காலா காலத்துல முடிக்கணும் இல்லையா அதுக்கா இந்த யோசனை சொன்ன ஜோசியர்லாம் ஓடி துருவாசர் வர்ற வேகத்தை பார்த்த உடனே அவன் அத்தனமே ஓடிபிட்ட யாருமே நான் தான் சொன்னேன்னு யாராவது சொல்லணுமா இல்லையா ஒரு பையன் அவங்களையும் காட்டி கொடுக்கல அவன் சொன்ன காலத்துல பாரணிய முடிக்கலாம்னு ஒரு சொல் துளசி தீர்த்தம் தான் விட்டேன் அது உங்களுக்கு அபராதமாவோ தப்பாவா இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னா நான் தவறு பண்ணிட்டா என்ன மன்னிச்சுங்கோ அப்படின்னு உன் மன்னிக்கிறது உனக்கு அகங்காரம் பெரிய விஷ்ணு பக்தன் உனக்கு பெரிய அகங்காரம் நான் வருஷத்துக்கு முன்னாடி நீ பாரணியை முடிச்சுட்டீங்க நான் என்ன பண்றான் பார் அப்படின்னா என்ன தண்டனை கொடுத்தால் எடுத்துகிறார் கண்ணனுடைய சக்கரம் ால இந்த அக்கிரமத்தை தாங்க முடியல உத்தம பாகவதீக்ஷியில காலத்துல முடிச்சிருக்கான் இருக்கட்டும் யாராதான் இருக்கட்டும் வரவழைச்சு விட்டார் தர்மத்தோட சேர்த்தியா அப்படிங்கறதுக்காக இந்த துருவாசர் ஏதியம் அம்பரீஷனை கொல்ல வந்த உடனே இந்த சக்கரை நேரம் வந்து பூதத்தை கொண்டு பெருசு இல்ல எவன் ஏவினா அவனை என்ன பண்ற நேரம் துருவாசரம் நோக்கி வந்தது துருவாசம் அவரை தோரத்து நேரம் இங்கே யார்கிட்ட போய் நாம அடைக்கலம் புகுந்தா காப்பாற்றுவார்கள் இன்ற லோகம் போய் பிரம்ம லோகம் போய் வரிசையா ஒவ்வொரு லோகமா போன போது எல்லாரும் சொல்லிட்டார்களாம் நீ வேற யாராவது இருந்தா நாங்க என்ன ஏதுன்னு கேட்கலாம் விஷ்ணுடைய சக்கரம் வருது நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது நீ வேணா மகாவிஷ்ணுவே போய் கேளு இவர் நேரம் பார்க்கடலுக்கு போய் அங்க பள்ளி கொண்டிருந்த பெருமாள் பாதங்கள்ல விழுந்து என்ன இவ்ளோ கலக்கமா வருகிறீன்னு ஒன்னும் தெரியாதவன் மாதிரி நாராயணன் கேட்டான் உங்க சக்கரம் இப்ப வைகுந்தம் வாசல்ல நின்று உள்ள வராம இப்ப நான் என்ன ஆகுறது கொஞ்சம் சொல்லுங்க நான் வெளியில போனா இப்ப அதை கழுத்த ஸ்ரீவிடம் போல் நீர் என்ன தப்பு பண்ணி நீர்னு கேட்டார் மகாவிஷ்ணு நான் இந்த மாதிரி அம்பரீஷன் விஷயத்துல கொஞ்சம் தப்பா நடந்துட்டேன் அப்ப விஷ்ணு சொன்னாரா பகவான் விஷயத்தில் நீ தப்பா நடந்திருந்தா நான் மன்னிக்க சொன்னா சக்கரம் மன்னிக்கும் ஆனா பாகவதன் விஷயத்துல பகவானுடைய பக்தன் விஷயத்துல தப்பு பண்ணிட்டா என் பேச கூட சக்கரம் கேட்காது நான் சொல்லி அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை சில சமயத்துல வட்டம் தலைவருக்கெல்லாம் கட்டுப்படாது சில சமயத்துல வட்டம் தலைவருக்கு கட்டுப்படாது மகாவிஷ்ணுக்கு கட்டுப்படாது நான் பாகவத நான் சொல்லி அதை ஒண்ணு கேட்காது என்ன முயற்சி பண்ணாலும் உனக்கு வேணும்னா நீ ஒரு காரியம் பண்ணு என்ன நேரம் நீ அம்பரீஷன் விழுந்தா அவமான நேரா இங்கே துர்வாசர் புறப்பட்டு ஓடி போய் அம்பரீஷன் காலில் விழுந்தார் அவன் பதவிட்டான் நீங்க இவ்வளவு பெரிய மகரிஷி என் கால விழுந்து பாவம் பண்ணக்கூடாது நான் நல்லவா அவங்களை விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் என்ன பாவம் பண்ணினே ஏன் என் காலில் விழுகிறீர்கள் சக்கரம் துறத்து நான் யார் சொன்னாலும் மகாவிஷ்ணு சொல்லி கேட்கல அதான் உங்ககிட்ட நான் வந்து கால விழுந்தேன் கொஞ்சம் சொல்லு அம்பரீஷன் கையெடுத்து கும்பிட்டா அவர் மகரிஷி துர்வாசர் இல்லையா அவரை நீ ஒன்னும் பண்ணாதே அப்படின்னு தான் சக்கரம் சைலண்ட் ஆயிடுச்சு அம்பரீஷன் வேண்டி கொண்ட உடனே சைலண்டா சிம்மாசன அது உட்காந்து தானே வெரிஃபை பண்ணிட்டு துர்வாசன சொன்னாரா கறிக்கட்டையாக கிடவு எது சக்கரத்துக்கு சாபம் சைலண்டா ஆகிற வரைக்கும் சும்மா இருந்துட்டு கட்டுப்பட்டு அடக்கமா இருந்தே இப்போ அவர் எனக்கு சாபம் பலிக்குமா பலிக்காது பகவான் பெரியா போச்சு முனிவர் வார்த்தையும் பொய்யா கூடாது ஆகவும் முடியாது முனிவர் சாபத்தை எப்ப வேணுமோ அப்ப யூஸ் பண்ணிக்கிறேன் காலத்திலே கையிலிருந்து கலந்து சக்கரம் போகிற அந்த விநாடு அப்படின்னு அப்ப துருவாசர் சாபத்தையும் காப்பாத்தன மாதிரி ஆயிடுச்சு கறிக்கட்டையா போயிட்டா சூரியனையும் மேல மறைச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அந்த அந்த பாகவதீஷனுடைய வரலாற்று சொல்லப்பட்டது விளைவு இது இப்ப பகவான் யூஸ் பண்ணிக்கிட்டா அந்த சாபத்தை இது பாரத கதைக்குள்ள வரல பாகவதற்குள்ள வருக அப்படி அந்த சக்கரம் மறைத்தது ஜெயத்ரன் வெளியில வந்தான் அவன் மீண்டும் கொல்லப்பட்டான் ஜெயத்ரன் மாண்ட ஒன்றையும் பாதி இவர்கள் பக்கத்தில் இருக்கிற பலம் போய்விட்டதாக அவர்கள் முடிவு பண்ணினார்கள் துரியோதனை ரொம்ப துகண்டு போயிட்டான் இனிமே நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் ஜெயத்திரன் போயிட்டான் இவ்வளவு பாதுகாப்பா வச்சிருந்தோம் கர்ணன் துரியோதனை சமாதானப்படுத்தினான் அப்புறம் கஜன் சும்மா இல்லாம துரியோதன ரொம்ப தொந்தரவு பண்ணி அந்த துரியோதனனுக்கு ஒரு தலையை வெட்டி காணிக்கையாக கையில கொடுத்தார் அன்றைக்கு இரவு நேரத்திலும் யுத்தம் நடக்க ஆரம்பிச்சது அன்னைக்குதான் பகல் தாண்டி இரவிலும் யுத்தம் நடக்கிறது இரவிலே அசுரர்கள் ரொம்ப வலிமையா இருப்பார்கள் பகலிலே தேவர்கள் வலிமையா இருப்பார்கள் இரவிலே அசுர சக்திகள் வலிமையா இருக்கு கடோத்கஜன் ரொம்ப வலிமையாகவும் கடுமையாகவும் போர் பண்ணினா எல்லையற்ற ஆற்றலோடும் போர் பண்ணினா கடோத்கஜனுடைய கோபத்தையும் ஆற்றலையும் கண்டு துரியோதனம் என்ன ஆகிறது அப்ப கர்ணன் தனக்கு இந்திரம் கொடுத்தானே சக்தி ஆயுதம் ஒரு ஆயுதம் அதை பயன்படுத்தி கடோத்கஜனை கொன்று துரியோதனுக்கு மகிழ்ச்சி கொடுத்தான் இதோட இல்லை விராட தேசத்து அரசன் உடைய அரண்மனையிலே தங்கியிருந்தார்களே அந்த விராடன் திரௌபதியோட அப்பா துருபதன் எல்லாம் துரியோதனாதிகளாலே அன்றைக்கு கொல்லப்பட்டார்கள் பதினான்காம் நாள் போர் முடிந்தது அப்புறம் பதினஞ்சாவது நாள் போர் இந்த பதினஞ்சாவது நாள் போர் நடந்து கொண்டிருக்கிற போது துரோணரை கொல்லணும்னு கிருஷ்ணன் முடிவு பண்ண இனி இவரை விட்டு வச்சா சரியா வராது இவரை குளோஸ் பண்ணணும் தருமன் போய் துரோணரை கேட்கறான் உங்களை வீழ்த்துவதா இருந்தா அது வீழ்த்துவதற்கு என்ன வழி அப்படின்னு அப்ப அவர் சொல்லி இருக்கிறார் என்னுடைய மிகுந்த நம்பிக்கைக்கு உள்ளவன் ஒருவன் நான் துக்கப்படும்படியான ஒரு செய்தியை சொன்னால் நான் செயலிழந்து நிற்பேன் அப்பதான் என்ன கொல்ல முடியும் நான் என் வசம் வரைக்கும் என்ன யாரும் கொல்ல முடியாது என் வசம் நிக்கிற போது என்ன யாராவது கொல்ல முடியும் அப்படின்னு இந்த செய்தியை தருமர் கண்ணு சொல்லி இருக்கிறார் உடனே கண்ணு சொன்னா இது கரெக்ட்டு இன்னைக்கு என்ன பண்றது பாதி யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும்போது தருமரை கூப்பிட்டான் நம்பிக்கைக்குரிய ஒருவர் ஒரு செய்தியை சொன்னாதான் கலங்குவேன் இந்த துரோணாச்சாரியாருக்கு புள்ள அஸ்வத்தாமன் மேல பைத்தியம் அவருக்கு புத்திர சோகம்னா புத்திரன் மேல அவ்வளவு பைத்தியம் அஸ்வத்மன் மேல் இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு பாலுக்கு ஒரு மாடு வேணும்னு தான் அவர் போய் எதிரியை உண்டு பண்ணி அவர் இந்த வந்து இல்லாத குழப்பமெல்லாம் வந்து அஸ்வத்தாமனுக்கு ஒண்ணு அப்படின்னு அவர் தாங்க மாட்டார் என்ன பண்ணலாம் தெரியுமா அஸ்வத்தாமன் இறந்து போனதா சொன்னத்துக்கு போவார் அஸ்வத்தாமன் சொல்லுதான் பொய் சொல்ல மாட்டேன் பண்ண நீங்களும் நேர்மையாவே இருந்து காரியம் சாதிக்க போ கிருஷ்ணா எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் பொய் சொன்னது இல்லாமல் துரியோதன பக்கத்துல ஒரு யானை இருந்தது அந்த யானைக்கு அஸ்வத்தாமன் பேர் அது ஒரு புகழ்பெற்ற யானை அந்த யானையை கொண்டு வாடான் பீமன் போன அந்த யானைய கொண்டான் கொண்ட ஒன்ன சொன்ன இதை சொல்லுவீங்கல்ல என்ன அஸ்வத்தாமன் என்ற யானைக்கு பீமன் யமதானா இது பொய்யா உண்மையா அஸ்வத்தாமன் என்ற க்கு வடமொழியில சொல்வதா இருந்தா அஸ்வத்தாமா ஹத்தா குஞ்சரகா அஸ்வத்தாமன் இந்த வார்த்தை நீ இல்லையா அப்படின்னா சொல்லலாம் எனக்கு ஒண்ணு ஆட்சேபனே கிடையாது ஏன்னா அஸ்வத்தாமன் யானை செத்து இருக்கு நான் இதை சொல்லலாம் துரோணர் பேர் வருது கிருஷ்ண ஜாடக தருமன சொல்லு அஸ்வத்தாமன்டான் யானை அப்படின்னு சொன்ன அஸ்வத்தேட்க விட்டு குஞ்சரகா சொல்லும் போது சங்க எடுத்து ஊதிட்ட கையில் இருக்கிற சங்க எடுத்து கண்ணன் ஊதிட்டான் அந்த குஞ்சரக விழுந்ததே ஒழிய குஞ்சரகாங்கிறது காதல விழல யானை அப்படிங்கறது காதல விழல்ல உடனே துரோணருக்கு இனிமேல் போர் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரல அவருக்கு அந்த புத்திர சோகம் காரணமா என்ன பண்ணினா தன்னுடைய தேரிலேயே அப்படியே சண்டைப்படணுங்கிற எண்ணம் அவரை விட்டு போயிடு சின்ன சிக்கல் இருக்கு அதையும் உங்களுக்கு சொல்லணும் அதாவது ரொம்ப எல்லாம் முடிஞ்சு தருமன் வந்து இறந்து மேல போற போது அவன் போற வழியில ரொம்ப அழுக ஒலி எல்லாம் கேட்டுதான் ஒரே இருட்டா இருந்ததான் உடனே கூட்டிட்டு போற அந்த எம படல்கள் அவளை பாத்து கேட்டாம ஏன்னா நான் எந்த வழியா போயிட்டு இருக்க எங்க போயிட்டு இருக்க என்ன ஒரே அழுகுறலா கேட்க துக்கமா இருக்கே அப்படின்னு நாங்க உனக்கு நரகத்து வழியா கூட்டிட்டு போறோம் அப்ப எனக்கு நரகம்தானா அப்படின்னு இல்ல நீ சொர்க்கு தான் போறேன் ஆனா உனக்கு எப்படி போட்டிருக்கு கேட்டா டேரக்டா சொர்க்கம்னு போடல நரகத்து வழியா சொர்க்கம்னு போட்டிருக்கு சில பஸ் எங்கேயா சந்தபுத்துல போயிட்டு தான் அப்புறமா வர வேண்டிய இடத்துக்கு வரும் அது மாதிரி நீ வர்ற இந்த வழியில உன் நரகத்து வழியா சொர்க்க கூட்டிட்டு வரன்னு போட்டுருக்கு அதுக்காகத்தான் நாங்க நரகத்து வழியா கூட்டிட்டு வரோம் கதையை எப்படி முடிப்பாங்க ஏன் தருமனுக்கு நரகத்து வழியா சொர்க்கம் அப்படின்னு போட்டிருக்கு ஒருத்தர் இந்த அஸ்வத் பொய்யே சொல்லாத தருமன் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தப்புக்கு உடனடியா இருந்துட்டதாலே அவன் நரகத்து வழியா சொர்க்கு வந்தான் அப்படின்னு அந்த கதையை சொல்வார் இந்த பாரத கதை சொல்றதுல ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் ஒரு பெரியவர் அவர் கிருஷ்ண பக்தர் அவர் வந்து இதை ஒத்துக்க மாட்டார் அவர் எப்படின்னு கேட்டா தருமன் பொ சொல்லிட்ட அவன் வந்து நரகத்து வழியா சொர்க்கத்துக்கு போனான்னு சொல்லப்படாது அவர் ரொம்ப அழகா திருப்பு சொல்லுவார் ரொம்ப அழகா என்ன கண்ணனே இத சொல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அதிக பிரசங்கித்தனமா சொல்ல மாட்டேன்னு சொன்னானே அந்த பாவத்துக்கு நரகத்து வழியா சொர்க்கத்துக்கு போனான் அவனுக்கு தெரியாதா என்ன சொல்லு என்ன சொல்லப்படாதுங்கிறது அவனுக்கு தெரியாதா உதவி செய்த அது ஒரு தப்பு இல்லையா அந்த தப்புக்காகத்தான் அந்த கிருஷ்ணன் நிந்தனம் பண்ணின நரகத்து வழியா சொல்றதுக்கு போக வேண்டி வந்தது ஒரு ஆர்குமெண்ட் நீ நினைச்சு பாக்குறதுக்கு எப்படியோ அஸ்வத்தாமா அத்தஹா குஞ்சரகா அப்படின்னா இந்த செய்தி துரோணனுடைய மனசை பாதிச்சிருச்சு உடனே அவர் அப்படியே தேர் தட்டில உட்கார்ந்துட்டார் இனிமேல் பேசாம அப்படியே உட்கார்ந்துட்டார் ஆனா அவர் ஆயுதங்கள் எடுக்காம சண்டை செய்யாம அமைதியா உட்கார்ந்து போது அப்படி அமைதியா உட்கார்ந்து இருந்தா அப்ப அவரை கொல்லுவதற்கு என்றே தோன்றிய திருஷ்ட துய்மன் தேர் மேல ஏறிப்பாங்க அவரை கொல்றதுக்காக கண்ணனுக்கே மனசு கேட்கல ஏன்னா ஆயுதம் எதுவும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் துரோணாச்சாரியார் உட்கார்ந்து இருக்கிறார் அவரை கொல்லுவது அவரை சரியா இருக்காது கையில ஆயுதம் கிடையாது இப்போ அவர் எப்படி கொள்றது அப்படி ஒரு வினாடி பாருங்க அர்ஜுனும் கூட வாண்டாம் அப்படிங்களா அவர் ஆயுதம் கையில வச்சிருந்தா பரவாயில்ல ஆயுதம் இல்லாத போது அவரை கொல்லக்கூடாது அப்படி ஆனா திருஷ்டத்யமன் நீண்ட காலமாகவே அவர் மேல இருக்கிற அந்த கோபத்தை தீர்த்துக்கிறதுக்கு தான் சரியான சந்தர்ப்பம் முடிவு பண்ணினா அப்படியே துரோணாச்சாரியாரை வெட்டி சாய்த்துட்டும் திருஷ்டத்யமன் அவருடைய கதை முடிஞ்சது இந்த துரோணர் மாண்டார் அதுவும் அஸ்வத் ராமன் மாண்டதா ஒரு பொய் செய்தி சொல்லி அப்பா இப்படி செய்துவிட்டார்கள் அஸ்வத் ராமன் கேட்டா பாருங்க அவருக்கு கடும் கோபம் வந்துருச்சு உடனே நாராயணாஸ்திரம் அப்படிங்கிற வலிமையான ஒரு அஸ்திரத்தை ஏவி பாண்டவர்கள் நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு அந்த நாராயணாஸ்திரத்தை மேல ஏவினா பாண்டவர்கள் கிருஷ்ணன் சொன்ன அர்ஜுன பாரு அர்ஜுனா வர்றது நாராயணாஸ்திரம் நீ எந்த அஸ்தத்தையும் விடாது உன் கையில் இருக்கிற எல்லா அஸ்தத்தையும் விட்டுவிட்டு பேசாமல் எழுந்துருச்சு நின்று அதை இதை பீமன் மட்டும் கேட்கல நான் எப்படி ஒரு அஸ்தரம் வரும்போது பணிஞ்சு போவேன் முடியாது கொஞ்சம் சவுண்ட் வச்சு சொல்ல குறைச்சா கொஞ்சம் சவுண்ட் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டணும் அந்த நாராயண அஸ்திரம் அப்படிங்கிற அஸ்திரம் வருகிற போது பீமன் மட்டும் எதிர்த்தான் கொஞ்ச நேரம் பீமன் கையில இருந்த கதாயுதத்தை பிடுங்கி திருமார் கிருஷ்ணன் கீழே வச்சுட்டார் என்ன ஆச்சுன்னா அந்த நாராயண அஸ்திரம் இப்படியே வந்தது யாரு அஸ்திரமே இல்ல அர்ஜுனன் கிட்ட இல்ல பீமன் கை இல்ல அது நாராயண அஸ்திரம் எல்லாரும் கும்பிடுகிறார்கள் அந்த அஸ்திரம் அப்படியே வந்தது அப்படியே நேரம் திரும்பி போயிடுச்சு யாரையும் அது தாக்கல அந்த அஸ்திரத்துக்கு அது இழக்கணும் அப்பதான் அஸ்வத் தாமன் ரொம்ப கோபப்பட்டது என்ன அக்கிரமமா இருக்கு நாராயண அஸ்திரத்தையே யாரையும் கொல்ல இல்லையா அஸ்தரமும் பொய் மந்திரமும் போய் எல்லாம் பொய்யா போச்சு எல்லாம் அக்கிரமாயி போச்சு அப்படின்னு அப்படி சொன்ன உடனே அஸ்வத்ராமனுக்கு கிருஷ்ணன் பொய்யில் தர்மத்தினுடைய உதவியா இருக்கும் அதர்மத்தின் பக்கத்தில் இருக்கவனுக்கு எதுவும் ஒத்துழைக்க அஸ்வத்ராமன் வருத்தப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான் என்ன எந்த அஸ்தரமும் வேலை செய்ய மாட்டேங்கு அர்த்தத்தோடு அங்கேயிருந்து புறப்பட்டு போயிட்டான் இப்ப துரோணர் மாண்டார் அடுத்த ஆதரவு யார சேனாதிபதியாக்குறது கர்ணனை அழைச்சான் நீ சேனாதிபதியா இருந்து இந்த யுத்தத்தை நடத்துறதான் சரியா இருக்கும் நினைக்கிறோம் நீ சேனாதிபதியா இருந்து இந்த யுத்தத்தை நடத்து கர்ணனுக்கு மகுடாபிஷேகம் பண்ணி சேனாதிபதியா நியமனம் பண்ணினா கர்ணன் போர்க்களத்துக்குள்ள வருகிறார் என்ன கர்ணன் முயற்சி பண்ணினாலும் கர்ணனுக்கு நீண்ட காலமாகவே பலவிதமான விரோதமான சாபங்கள் இருந்தன அவன் நல்லவன் தான் தர்மசாலி தான் எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு சாதகம் அல்லாததாக பல விஷயங்கள் அமைந்து விட்டன் அவன் யுத்த கலத்துக்கு வருகிற போது அவனுக்கு என்ன சிக்கல்னா நல்ல ஒரு தேர் ஓட்டி வேணும் அவனுக்கு சொல்ற மாதிரி தேர் ஓட்டுறதுக்குறதுக்கு யாரும் இல்ல தருமர்கிட்ட துரியோதன தோத்துட்டு வந்து கர்ணன் எப்படி மோசமா போச்சுப்பா தருமர் இன்னைக்கு போர்க்களத்துல என்ன தோற்கடிச்சுட்டேன் எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இதை விட என்ன வேணும் கர்ணா நீ என்னை ஜெயிச்சு ஏன் ஜெயிச்சு தரமாட்டேங்கிறேன் நான் ஒன்ன நம்பி இந்த யுத்தத்தை அவன் சொன்னா எல்லாம் சரி எவ்ளோ பெரிய திறமசாலியா இருந்தாலும் எனக்கு தேர்வு ஓட்டுறதுக்கு ஒரு வலிமையான ஆள் வேணுமா இல்லையா அர்ஜுனன் எனக்கு நிகரான திறமசாலி ஆனா அவன் எப்படி ஜெயிக்கிறான் கண்ணன் தேர்வு ஓட்டிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு இது உண்மைங்க நீங்க எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும் அவங்க திறமையை மட்டும் நம்பி அவங்க செய்ய முடியாது டீம் ஒர்க்னு ஒண்ணு இருக்கு அவங்க கூட இருக்கிற எல்லாரும் அறிவாளியா இருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா செய்யலாம் நான் அடிக்கடி சொல்றது இந்தியர்கள் கிரிக்கெட் விளையாடுற போது ரொம்ப திறமசாலியா தான் விளையாடுறான் ஆனா எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் வெற்றிகரமா தோத்துட்டு வரான் ஏன் அப்படின்னா இவனுக்கு டீம் ஒர்க் அப்படிங்கிற கான்செப்டே தெரியாது நாலு பேர் சேர்ந்து வேலை செய்யற போது என்ன பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக் தெரியாது மனைவி டைவர்ஸ் ஆகி போச்சு அந்த குழந்தைய ஜட்ஜு கூப்பிட்டு கேட்டாட்டு விரும்புறியா அம்மாட்டு இருக்க விரும்புறியா சொல்லி அப்பாவும் அடிக்கிறாங்க அம்மாவும் அடிக்கிறாங்க எனக்கு ரெண்டு பேருமே வேணாம் அடிக்காத ஒருத்தட்ட கொண்டு போய் விடுங்க அப்ப ஜட்ஜி சொன்னா அப்ப இந்தியன் கிரிக்கெட் டீம்ல தான் அவங்க பந்த கூட அடிக்கிறது இல்ல அவங்ககிட்ட விட்டாதான் நீ பாதுகாப்பா இருப்ப அப்படின்னு ஏன் இந்த மாதிரி கதை நடக்குது அவ்வளவு திறமசாலி தான் எல்லாம் தனித்தனி முறையில கெட்டிக்கா இருந்தான் ஆனா ஒரு ஒரு இடத்துக்கு போகிற போது நாலு பேர் சேர்ந்து ஜெயிக்கிற வழி என்ன அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் ரகசியம் எந்த வேலை வரைக்கும் நான் செய்யலாம் அத அடுத்த எப்ப அத பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு பல வீடுகள்லயும் இது தெரியறதே இல்லை அப்படின்னா ஒரு ஒரு பெண் குழந்தைய எந்த அளவுக்கு நாம பழக்கணும் அந்த தாய்மார்க்கு தெரியணும் அடுப்பு நேரம் ஆகும் சில பேர் சொல்லுவாங்க உங்ககிட்ட மாறடிக்கிறத விட இதை நானே பண்ணிடலாம் அப்படி அதான் தவிர எந்தெந்த லெவலுக்கு யார் யாரு அப்படி லிஃப்ட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படிங்கறது ஒரு பெரிய கலை தான் மட்டுமே வேலை செய்யறது பெருசு இல்லை எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறது ஒரு பெரிய கலை டீம் ஒர்க் போது பாருக்கடியும் இந்த கர்ணனுக்கு என்னன்னா நல்ல சேனாதிபதி கிடைக்கல சொல்றான் எனக்கு ஒரு நல்ல சேனாதிபதி வேணும் இந்த சல்லியன் ரொம்ப அருமையான ஆற்றல் வாய்ந்தவன் அந்த சல்லியன் எனக்கு சேனாதிபதியா கிடைச்சான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் துரியோதனா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணு சல்லியனை எனக்கு சேனாதிபதியா ஆக்கிடுதன் சேனாதிபதியா இருக்கேனாதிபதியா இருக்கிறியான்னு சல்லியன் என்ன வார்த்தை சொன்ன தெரியல இவனே அநாத பயன் இந்த கர்ணன் அப்பா அம்மா பேர் தெரியாது ஒரு தேரோட்டி எடுத்து வளர்த்திருக்க ஒரு தேரோட்டி எடுத்து வளர்த்த ஒரு அநாத பயலுக்கு நான் தேர் துரியோதனா இருப்பதாலும் அவனுக்கு நான் தேர்வற்றா என்னன்னா நினைச்சுட்டேன் ஆச்சரியம் பாருங்க துரியோதன உடனே ஒரு வார்த்தை சொன்ன நீ கோபப்படக்கூடாது நான் உன்னை யாரோட ஈக்குவலா பொருத்தி இருக்கேன் நீ கவனிக்கணும் அர்ஜுனன் சண்டைக்கு வந்திருக்கிறார் அவனோட சண்டை போடுறதுக்கு கர்ணன் போயிருக்கா அவனை விட பல மடங்கு பெரிய ஆற்றல் புகழ் பெருமை வாய்ந்த கண்ணன் தேர்வோட்டிதான் ஆற்றல் புகழ் வாய்ந்த ஒன்ன தேர்வட்ட வச்சா கண்ணனுக்கு சரியா இருக்குமே நினைச்சேன்னா இது என்ன தெரியுது தெரியுங்கள யார வேணாலும் வேலை வாங்கலாம் சொல்றா அப்புறம் சொல் நீங்க சொல்ற மா சொல்லாம விஷயம் ஒண்ணுதான் உங்களுக்கு மறுபடி கேட்டா எவ்வளவு வித்தியாசம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒருத்தன்ல பாதி பேர் கழுதைகள் இந்த பார்லிமெண்ட்ல பாதி பேர் கழுதைகள் அப்படின்னு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க எந்திரிச்சா இந்த பார்லிமெண்ட்ல பாதி பேர் கழுதைகள் இல்லைன்னா பாதி பேர் கழுதைகள் இல்லைன்னு அர்த்தம் மீதி எல்லாம் கழுதான் நீங்க அந்த வார்த்தை பிரயோகம்னு ஒண்ணு இருக்கு இன்னும் அந்த டெக்னிக் தெரியாதான் வீட்டுல பெரிய பெரிய தகராறு எந்த வீட்டுல தகராறு என்ன காரணம்னா எப்படி சொல்லணும் ஏடா கூடமா சொல்லி பிரச்சனை ஒன்று பண்ணிடுறது விபரீதமா ஏதாவது சொல்லி துணைக்கிறது நீங்க சொல்றாப் சொன்னீங்க அப்படின்னா யார வேணாலும் பண்ணி வைக்கலாம் வார்த்தையை தேர்ந்தெடுக்கணும் இவன் அதுதான் சொன்னா நான் கண்ணனுக்கு சமமா வச்சிருக்கிறேன் உனக்கு தெரியலையா கண்ணனுக்கு நிகரான தேவைப்படக்கூடாதான் சரி ஓட்டுறேன் ஆனா ஒண்ணு என்ன நான் சொல்றபடிதான் அவன் கேட்கணும் அவன் சொல்றபடி நான் தேர்வு ஓட்ட மாட்டேன் ஏன்னா கண்ணன் சொல்றபடிதான் அர்ஜுனன் போயிட்டு இருக்கிறான் அர்ஜுன் சொல்றபடிதான் கர்ணன் தேர் அதே மாதிரி நான் எங்க ஓட்டுறதோ அங்க வந்து அந்த பையன் அம்பு உடனுமே ஒழிய அவன் ஓட்ட சொல்ற இடத்துக்கு ஓட்ட மாட்டேன் துரியோதன பார்த்தா இனிமே இவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க நமக்கு என்ன வந்தது ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டேன் துரியோதன் வந்து சொன்னா கர்ணன்ட்டு உனக்காக தேர் ஓட்டுறதுக்கு செல்லியன் சம்மதம் மறுநாள் அந்த தேர்வு ஏஜி உட்கார்ந்தான் இவன் புறத்து போகும்போதே கர்ணன் தன்னை பத்தி பெருமையா கொஞ்சம் சொன்னா நான் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவன் பெருமை மிக்கவன் அர்ஜுனனுக்கு நிகரானவன் நான் இன்றைக்கு சல்லியன் உன்னை சேனா தேர்வொட்டியாக பெற்றிருக்கிறேன் இன்றைக்கு நான் மிகப்பெரிய வெற்றியை பெறுவேன் அப்படின்னு நான் பாருங்க இந்த சல்லியன் திருமண மூடுவாயு ஓ யோகிதா என்னன்னு எனக்கு தெரியும் நீ தாய் தகப்பன் பெயர் தெரியாத அனாதே போனா போது உனக்கு தேரோட்டம் வந்திருக்கேன் நான் தேர்வோற்றதான் உனக்கு பெருமைய ஒழி உனக்குன்னு எந்த விதமான பெருமையும் கிடையாது அப்படின்னு கர்ணன் கத்தி எடுத்துக்கிட்டு சல்லியனை குத்துறதுக்கு இவன் ரெண்டு பேருமே சண்டை போட்டு உட்கார்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லி கர்ணனை வச்சு போருக்கு அனுப்புகிறார் பதினாறாவது நாள் போர் இழுபரியா அப்படியும் இப்படிமா நடந்தது ஒன்னும் பெரிய வெற்றியும் இல்ல தோல்வியும் ஒரு மாதிரி நடந்தது பதினேழாவது நாள் போர் நடக்கிறது இந்த பதினேழாவது நாள் போர்ல தருமர் அவர் இடத்துல முதல்ல கர்ணன் தோற்றான் தோத்த உடனே ஒரு வஞ்சனம் பண்ணினான் என்னன்னா நம்மளை இவர் தோற்கடிக்கிறதா இவர் என்ன பண்ற அப்படின்னு தருமரை அவன் ஓட ஓட விரட்டினான் இப்படி அப்படி கிடையாது தருமரை கர்ணன் ஓட ஓட விரட்டான் தருமருக்கு ரொம்ப அவமானமா போச்சு இவ்வளவு நாள் சாந்தம் சத்தியம் மௌனம் இப்படி பேசின தருமர் கர்ணன் விரட்டின விரட்டல அவமானம் தாங்காம போர்க்கடத்தில போய் பாசறையில ஓய்வெடுத்துட்டார் அப்படி ஓய்வு எடுத்தவர் என்னனுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பினார் ஒரு செய்தி சொல்லுங்கள் என்ன கர்ணனை கொன்று கொன்றேன் என்ற செய்தியோடு என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் நான் இதைத்தான் எழுதி ஆனந்தன்ல தருமர் உண்மையிலேயே கடைசி வரைக்கும் சாந்த சொரூபியா இருந்தா இந்த இடத்துல இப்படி சபதம் பண்ணுவாரா அவமானப்பட்ட உடனே ஒரு வினாடி என்ன சொல்ற அந்த கர்ணனை ஒழிய ஆழ் மனசுல இருந்து வரல அந்த பிறகு சத்திய குணம் கடைசியா இவர் உள்ளே முழிச்சிருச்சு ஒரு பெரிய ஆச்சரியம் நாம எவ்வளவோ நல்லவனா இருக்க நினைப்போம் நல்ல விஷயம் பேசுவோம் எவ்வளவோ நல்ல விஷயம் சொல்லுவோம் ஒரு சந்தர்ப்பம் கடைசியா வரும்போது உள்ள மாசமா பொறுத்து பொருத்து உண்மையா இப்ப சீரிக்கிட்டு ஒரு மாசமா பொறுத்ததுதான் பொய் அந்த உண்மையான குணம் உள்ள இருந்தது பாருங்க பெரியவங்க சொல்ற காரணம் சொல்ல ரெண்டு மூணு காரணம் இருக்கு உள்ள என்னன்னா ஒண்ணு நீங்க பலகாலமா மனசுல பதிய வச்ச விஷயம் இன்னொன்னு தலைமுறை தலைமுறையா உங்ககிட்ட பதிஞ்சிட்ட விஷயம் ஏன் ஜாதி பார்த்து பொண்ணு ஜாதி பார்த்து கல்யாணம் பைத்தி முடிக்கும் சில குடும்பங்கள்ல ஹெரிட்ரியா பைத்தி முடிக்கும் அந்த ஜீன் அப்படி அந்த மரபு அணு அப்படி கரெக்டா ஒண்ணு விட்டு ஒண்ணு ஒண்ணு விட்டு ஒன்னு கரெக்டா அதே மாதிரி வந்து இருக்கும் அந்த ஒண்ணு விட்டு ஒன்னு அதே மாதிரி அந்த நோய் தாக்கிக்கிட்டே இருக்கும் சண்ட போடுகிற அதே மாதிரி பரம்பரையில் பிறக்கிறவங்க என்னதான் சமாதானம் பண்ணினாலும் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவன் ரத்தத்துக்குள்ளா உட்கார்ந்து இருக்கா இன்னும் கொண்டு இது வந்து பொய்யே கிடையாது என்னதான் சமாதானம் ஞானம் புத்த மதத்திலேயே சேரலாம் தீட்ச வாங்கலாம் எத்தனை தியானம் சினமரக்கல் அவா மறுத்தல் எல்லாம் நெறிப்படுத்திக் கொள்ள செய்யலாம் ஆனா ஒரு கோவம் வரும்போது என்னன்னா கரண்டிங்க பறந்துடும் ஏன் சார் இவர் எதோ யோகா மையம் எல்லாம் போனாரு அதெல்லாம் போனாரு அங்கெல்லாம் சரியா இருப்பாருங்க வந்துட்டா ஒரு மாதிரி ஆயிடுவாருங்க உள்ளே அந்த மரபு அணு ஜீன் ஜெனட்ரிக் பரம்பரை அணு அது மூசிச்சு அது செய்ய வேண்டிய வேலை அதனாலதான் எதுவும் இல்லை நம்ம நாட்டில் இந்த ஜாதிதே எதுக்கு அப்படின்னு கேட்டா அந்த மரபுக்குன்னு சில இயல்பு இருக்கு வருகிற போது அந்த மரபில் உள்ள அந்த குணம் விழித்துக்கொள் அதை மாற்றி அமைக்கலாம் ஆனா ரொம்ப கஷ்டம் அது ஆயிரம் தருமன் யாரு கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா அந்த கத்திரிய மரபில் தோன்றியது குணம் மாறல அவருடைய இயல்பு மாறல அந்த மரபு கொள்ளுகிறது கர்ணனை கொண்டுட்டு கொன்னுட்டேங்கிற செய்தியோடு என்ன பார்க்க சொல்லுங்க வேண்டாம் இத போய் சொல்லுகிறார் அர்ஜுன்கிட்ட நீ கர்ணனை கொண்டுட்டு செய்தியோட போய் தருமரை பார்க்கணும் இவன் கொல்ல போறான் அர்ஜுனனு கண்ணன் சொல்றான் எங்க அண்ணன் அவமானப்படுத்திக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி நேரம் முன்னாடி போய் அம்பு விட்டு கொல்லலாம் காலையில காப்பி மூணு கிருஷ்ணா என்னன்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது ஏன் வருது இல்ல இந்த கர்ணனை பார்த்தா கர்ணனுடைய முகத்தை அப்படி பார்த்தா எங்க அண்ணன் தர்மனை பார்த்த மாதிரி இருக்கு ஏன் முகத்தை பார்த்த அம்பு விடுறேன் நெஞ்ச பார்த்து அம்பு விடு முகத்தையும் நெஞ்சையும் பாக்காது கால பார்த்து தலையில குறிவிச்சு அடிக்க தெரியும் இல்ல கர்ணனுடைய காலை பார்த்துக்கும் காலை பார்த்துட்டு முகத்தை குறி வைக்க வேண்டிய அங்கதான் எனக்கு தலை சுத்தலே வந்தது அந்த கர்ணனுடைய பாதங்களை பார்த்தவுடன் நாள்தோறும் நான் விழுந்து வணங்குகிற என் தாய் குந்தியின் கால்களை போல் காட்சி என்னால அவனை கொல்ல முடியல நாள்தோறும் கும்பிடுகிறேன் என்னுடைய தாயார் குந்தியின் கால்கள் மாறி இருக்கிறது அந்த கரனுடைய கால்கள் அதை தடுமாறிட்டேன் என்னால கொல்ல முடியல இந்த யுத்தத்தை நடத்தவே முடியாது எப்போ உனக்கு கர்ணனைடைய கால் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இனிமே நான் யுத்தத்தை வேண்டாம் வா போலாம் வாசடிக்கு போலாம் வா கிருஷ்ணா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு நாளைக்கு வேணாம் நாளிக்கும் வேண்டாம் ஒன்னால முடியாது எனக்கு மனசு வரல கொல்லாம வந்துட்டேன் எனக்கு மனசு வரல கொல்லாம வந்துட்டேன் அவ்வளவுதான் தர்மனுக்கும் வந்துருச்சு நீங்க தருமன் வேற இப்ப பேசுற தர்மன் வேற அவன் என்ன சொன்னான் தெரியுமா ஒரு பயல கொடுறதுக்கு உனக்கு துப்ப வச்சுட்டேன் என் மானத்தையே வாங்கிட்டான் அந்த கர்ணன் அவனை கொல்லாம வந்து நிக்கிறேன் உன் கையில இருக்கிறது வில்லா இது காண்டிபமா வெறும் இதை கொண்டு போய் நெருப்புல வைணும் தருமன் அர்ஜுனனுடைய ஆயுதங்களை இழித்தும் பழித்தும் பெஸ்ட் கையில வில்லா இருக்கு காண்டிவமா இருக்கு வெறும் அடுப்பில் கஷ்டப்பட்டு சந்தை போட்டிருக்க போயிட்டான் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் கிட்டக்கிறதுக்குறோஸ் பண் டக்கு எவ்வளவு காலம் என்ன வளர்த்தவன் மேல அன்பு காட்டின அவன போய் பேசிட்டா என்னால தாங்க முடியாது அப்படின்னு அதுக்குள்ள தருமன் சொல்றான் அப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன செத்து என்ன நான் செத்து போறேன் அப்படின்னு இருங்க ஒத்தரா சாவலாம் எல்லாம் அட் அடைம் செத்தா ஒண்ணும் பண்ண முடியாது கொஞ்சம் இருந்த அவன் இவன் மாதிரி இருக்கிறான்னு கொல்ல மாட்டேன்னு சொன்ன இப்ப இவனவே கொல்ற மனோபாம உனக்கு வந்துருச்சா இல்லையா இந்த கோபத்தோட போனா நாம அவனை கொன்னுடலாம் தேர்ல ஏறு பொறப்பு கிருஷ்ணா அதெல்லாம் உண்மைதான் அண்ணனை பழிச்சு பேசிட்டேனே இனிமே நான் உயிர் வாழ முடியாது கொல்லாம இருக்கவும் முடியாது ஆனா எங்க அண்ணனை கொன்னுட்டா நான் வாழவும் முடியாது ஆனா அண்ணனை கொல்லாம போனா நான் பண்ண சத்தியத்தை மீறினதா போயிடும் என் வில்ல பழிச்சவன கொல்லுவேன்னு பண்ண சத்தியத்தை மீறினதா போயிடும் எனக்கு ஒண்ணுமே புரியல கிருஷ்ணா குழப்பமா இருக்கு என்னால யுத்தம் பண்ண முடியாதுன்னு ஒவ்வொரு பேசினே கொண்டதுக்கு சமம் அருமையான பண்பு பாரு நம்ம விட பெரிய பார்த்து வயதுல அறிவுல படிப்புல பெரியவங்களை என்ன செஞ்சு கிழிச்சுட்ட நீ சூதாடி சாதிச்சு முடிச்சுட்ட ஒருமையிலே பேசிவிட்டான் தருமன கொண்டாச்சு உன்னே தருமன் சொன்ன இப்படி நீ நானும் ஒருமையில பேசிட்டானோ அப்ப நான் சாக வேண்டியதுதான் நீதான் செத்துட்டியே என்ன சாக வேண்டியதான் செத்துட்ட உடனே அர்ஜுன அழிச்சான் எப்ப எங்க அண்ணனை கொண்டுட்டோ அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் இப்போ எங்க அண்ணனை கொன்னுட்டதாலே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் நான் செத்து போவேன் நீ எப்படி உங்க அண்ணனை கொன்னாலும் அவன் சாகாம இருந்தானோ அது மாதிரி இப்ப நாங்க உன்னை கொல்லுவோம் சாக மாட்டேன் எடுற புகழ்ந்து தற்கொலைக்கு சமம் பத்து பேருக்கு முன்னாடி என்னோட உலகத்தில் சமம் உடனேயே புகழ்ந்து தற்கொலைக்கு நிகர் அப்படின்னு பாருங்க தன்னை தானே என்ன மாதிரி இருக்கா நான் தான் என்ன நம்பி தான் யுத்தத்தையே எடுத்துக்கிட்டாங்க என் கையில் இருக்கிற வலிமையான கொலையும் முடிஞ்சு போச்சு தற்கொலையை முடிஞ்சு போச்சு இந்த கோபம் அப்படியே இருக்கட்டும் இதுக்கு நடுவில் கையில சிக்க வேண்டிய ஆள் சிக்கன ஆறு துச்சாசன் துச்சாசன நீண்ட காலமா பீமன் எதிர்த்து தேடி கொண்டு வந்தால் கையில வசமா சிக்கன அந்த துச்சாசனம் தான் திரௌபதியுடைய புடவைய பற்றி எழுத்தவன் அவனை நல்லா ஓங்கி அரைஞ்ச கண்ணத்துல ரத்தத்தை வரச்சுட்டு சொன்னா எங்க தைரியம் இருந்தா இப்ப தொட்டுப்பார் யார் யாரும் அன்னைக்கு வீரம் பேசிக் போய் சடையில ஒரு பெண்ணினுடைய தொட்டியே இப்ப தைரியம் இருந்தா தொட்டுப்பார் ஓங்கி ஒரு அற வாய் அப்படியே செதறி ரத்தம் கொப்பளிச்சு துச்சாசனமே கொடூரமான முறையிலே கொன்றான் பீமன் அந்த சொன்ன வார்த்தைக்கு ரத்தத்தை குடிப்பேன் சொன்ன வார்த்தைக்கு அந்த ரத்தத்தையும் வாயில சுவைத்தான் அந்த இரத்த பாஞ்சாலி குழல்ல கொண்டு போய் பூசினார் அஸ்வத் இனி இந்த யுத்தத்தை நடத்த முடியும் தம்பிகள் மாண்டு போயிட்டார்கள் எவ்வளவு கொடூரமாக மரணங்கள்லாம் நிகழ்ந்து கொண்டு கொஞ்சம் யோசிச்சுப்பார் இப்பவும் ஒன்னும் கெட்டு போல இந்த யுத்தத்தை நிறுத்தி ஆனா துரியோதன நிறுத்த தயாராக ஒரு வினாடி யோசிச்சு துரியோகன்கிட்ட கண்ணன் தூது வந்த போது என்ன கேட்டான் நாடு கேட்டான் நீ நாடு தரலன்னா பரவாயில்ல பாதி நாடு குடுத்துருந்தான் இந்த சண்டை கிடையாது சரி பாதி நாடு கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல அஞ்சு ஊர் கொடுன்னு அஞ்சு ஊர் கொடுத்துருந்தா கூட இவள தம்பி எல்லாம் செத்து போயிருக்க மாட்டான் அஞ்சு ஊர் கொடுத்து நிம்மதியா ஒருங்கிட்டு இருக்கலாம் கடைசியா ஒன்னு கேட்டான் அஞ்சு வீடு கொடுறான்னு அஞ்சு வீடு கொடுக்க முடியாது அஞ்சு வீடு கொடுத்துருந்தான்னு வச்சுங்க பிரச்சனை இல்லாம போயிருக்கோம் வாரியார் சாமி தான் சொல்வாரு அஞ்சு வீடும் வீடா கொடுத்திருக்கலாம் இடிஞ்சு விழுந்துருப்பான் நாம ஒண்ணு அவசியமே கிடையாது அதுவும் இந்த பயலுக்கு தோணவே இல்லை அஞ்சு வீடு கொடுக்கலான்ற எண்ணம் கூட தோணலை அவன் சமாதானத்துக்கு வாய்ப்பு வந்த போதும் அது செய்யல இதுல வந்து ஒரு பெரிய உண்மை இருக்கு என்ன உண்மை நீங்க யோசிக்கணும் அப்படின்னா வாய்ப்பு நமக்கு வந்து ஒரு சின்ன காரியம் பண்ணி ஒரு பிரச்சனை வெளியில வரலாம் வந்து அந்த சந்தர்ப்பத்திலே அகங்காரத்தால மாட்டேன்னு சொன்னி எங்க போய் முடியும் எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் சொன்னா கேட்கலாம் நம்ம அகங்காரம் தடுக்கணும் அப்படின்னு தோணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க வருத்த நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் தருமபுரி பக்கத்துல பாப்பாரப்பட்டின்னு ஒரு ஏழு நாள் தங்கி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழு நாள் தங்கி கந்தபுராணம் சொன்னேன் தருமபுரி பக்கத்துல பாப்பாரப்பட்ட ஆசிரமம் ஒன்னு இருக்கு அங்க வந்து சுப்பிரமணிய சிவாவுடைய சமாதி இருக்கு விடுதலை இந்திய விடுதலை போராட்ட வேற சுப்பிரமணிய சிவாவுடைய சமாதி பாப்பாரப்பட்ட இருக்கு நான் தங்கி கந்தபுராணும் சொல்லிட்டு இருக்கும் போது தினம் ஆசிரமம் ஆசிரமத்தில் தங்கியிருக்கேன் அப்புறம் பால் குடுத்தாங்க அங்க ஒரு சாமியார் வந்திருந்தார் அவர் சும்மா வேடிக்கை பார்க்க வந்த சாமியார் தான் அவர் வந்து தங்கிக்குவாங்க ஆசிரமத்தில் அவர் டக்குன்னு பார்த்து இடது கைல பால் குடிக்கிறேன் வலது கையில கூடுறா நமக்கு ஒரு மாதிரி புஷ் நாம சொல்லி ஐநூறு பேர் கதக்கிட்டு இருக்கிற போது நம்மளை சொல்லி வாழ்த்து கைல கூடுற ஈகோ அபெக்ட் ஈகோ அஃபண்ட் ஈகோனா அகங்காரம் உள்ள தத் போதம் அது எப்பவுமே எல்லா இயக்கத்துக்கும் காரணம் அந்த காயப்பட்டு போயிடும் அதனால எப்பவுமே அறிவுரை சொல்ற போது அவங்க சுயம் காயப்படாம சொல்லணும் அதான் பெரிய டெக்னிக் அது சொல்றத பதி பேர் கேட்பாங்க பட்டு காயப்படுத்திடுவாங்க புத்தி சொல்றேன் இடது கைல பால் குடிக்கிறியே என்ன இடது கைல குடிக்கிறேன் இடது கை என்னது முடிஞ்சாச்சு கல்வி ஆச்சு குடிக்கிறோம் அதனால இடதுல எடுத்து குடிச்சா என்ன தப்பு நீ யாராவது ஒருத்தருக்கு இடது கைல குடுத்தா அவன் குடுப்பானா இல்ல உனக்கு என்ன குடுக்கும் போது இடதுகளை குடிப்பியா அது அவமானமா நினைப்பில் இன்னொருத்த உனக்கு இடது கைல குடுத்தா அவமானம்னா நீ இடது கையால குடிச்சா உனக்கு அவமானம் ஒரு ஆர்க புதுசா அப்புறம் என்ன இருக்கு நம்ம இடத்துக்கு சமீப வருது இடத்துக்கு முடியுமா அப்ப ஒரு வார்த்தை போறப்ப கூடிதான் சும்மா குடிக்க திமுரு தானே உனக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு ஒத்துக்கிட்டே அவர் சொன்னது இடது கையில இருக்குமே சார்ஜ் வளர்த்து கை நெகட்டிவ் சார்ஜ் இடது கை நீங்க அதிகமா நெகட்டிவ் சார்ஜ் உங்களுக்குள்ளயே ஓடிட்டு உங்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வரும் ஒரு கம்பீரமான எண்ணங்கள் வராது அதாவது இடது கையை நாம பயன்படுத்த சில பேருக்கு பை பர்த் இடது கை பழகி இருக்கும் அவங்கள மூணும் இயல்பை ஆனா நல்ல வலது கை பழக்கம் உடையவர்கள் இடது கையை பயன்படுத்தி ஒரு ஒரு உணவை எடுப்பதோ சாப்பிடுவதோ பழக்கம் வைத்துக்கொண்டா நீங்க இடது கை அதிகமா உங்களுக்குள்ள நெகட்டிவ் சார்ஜ் ஜாஸ்தியா பெரியவங்க ஏதோ ஒரு கணக்கு வச்சிருக்காங்க வலது யூஸ் பண்ணு சொன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் நம்முடைய உடம்பு நடுவில் இருக்கிறது நியூட்ரல் இது வந்து த்ரீ பின் பிளக் பாயிண்ட் மாதிரி நம்முடைய அமைப்பு முறை இப்ப அவர் எனக்கு சொன்னது என்ன தப்பா சொல்லிட்டாரு நல்லதுக்கு தான் சொன்னாரு ஆனா நான் கேட்கறதுக்கு தைரியமா இருந்தே இல்ல நான் என்ன நினைக்கிறேன் எவ்வளவு டபாக்க முடியுமோ அவரை டபாக்கிறேன் இன்னைக்கு உலக சூழ்நிலையா அதுதான் நல்லது நீங்க சொன்னீங்கன்னா அதை கேட்கணும் எண்ணம் பல பேருக்கு இல்ல இதை எப்படி எதிர்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு இப்ப யாராவது ஒரு குழந்தைய பார்த்து காலம்பரம் அஞ்சு மணிக்கு எந்திரி நீ எந்திரிப்பியா நீ புத்தி வந்துட்டியா எந்திரிக்கலாம் எனக்கு நீ எந்திரிக்கலாம் உனக்கு நான் சொல்றேன் சொல்ல வேணாம் இது என்ன விபரீதமான ஒரு பேச்சு நம்ம நன்மைக்கு ஒருத்தர் சொன்னார்னா எப்படி இருந்தா நமக்கு என்ன பயன்படுத்தி மேல வரலாம் நினைப்பிருக்கலாமா இல்லையா ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது கூட சில பேர் சொல்லுகிற நல்ல விஷயத்தை நாம கேக்குறதில்லை இதனுடைய விளைவு சாதாரணமான விளைவு அல்ல பெரிய நஷ்டங்களையும் பெரிய கஷ்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் அதுக்கு அடையாளம் இப்படி சொல்லட்டுமா இதுல சுருக்கி ஒரே வார்த்தை சொல்றேன் செய்ய செய்யாத தர்மங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் செய்ய முடிந்த தர்மங்களையாவது செய்யுங்கள் இப்ப அண்ணதான ஒரு லட்சம் பேருக்கு போட்டா நல்லது நம்மால முடியுங்களா உங்களை யார போட சொன்னா கூட்டு மாமியார வீட்டுல வச்சு சாப்பாடு போடலாம் அத நான் என்ன வச்சுக்கிறது அவர் தம்பி இல்லையா அவர் தம்பி வச்சுக்கிட்டோம் அவருக்கு சாப்பாடு போட்டோம் அவனையும் தானே பெத்தா அந்த அம்மா ஆயிரம் வரைக்கும் இருந்துட்டு போறா கேள்வி இது அந்த வீட்டுல போய் அஞ்சு மாசம் இருக்கணும் இது என்ன ஆர்யுமெண்ட் அங்க போய் இருக்கட்டும் அன்னதான சத்திரம் வைக்க வேண்டாம் ஆறாயிரம் பேருக்கு சோறு போட வேண்டாம் பெற்ற பிசாஞ்சுக்கு போட வேண்டாம பிசாசி பெற்றவர்களுக்கு போட வேண்டாம பெரிய கோயில் கட்டணும் எண்ணெய் ஊத்திட்டு தூணில் எட்டாம் தடவை அந்த கோயில அழுக்காக்கிட்டு வெளியே வர இது எதுக்கு வேண்டாம் பெரிய தர்மங்கள் செய்ய வேணாம் முடிஞ்ச தர்மம் செய்யலாம் அவனை செய்யலாம் சொல்ல வரேன் டெய்லி உட்கார்ந்து ஒன் அவர் மெடிடேஷன் பூஜை வழிபாடு எல்லாம் பண்ண முடியாது மந்திர ஜபங்களை எடுத்துக்கிட்டோம்னா பிரயாணத்த போது சொல்லிக்கிட்டே போலாம் மந்திர ஜபங்களுக்கு பழகாதன விக்கிரக ஆராதனை பண்றவங்க என்ன பண்ணணும் டெய்லி ஒரு ஒன் அவர் உட்காரணும் விக்கிரகத்தோட உட்காரணும் இப்ப இல்ல ஒரு லட்சுமி ஒரு லலிதா விஷ்ணு சாஸ்திராமா எதையாவது ஒன்னும் சொல்லலாம் முடியல ஏன் முடியல ஆபீஸ் போக வேண்டியிருக்கு வெளியில போண்டி இருக்கு வேலை இருக்கு அப்படின்னா திங்கக்கிழமை முடியல செவ்வாய்க்கிழமை முடியல புதன்கிழமை முடியல வியாழக்கிழமை முடியல வெள்ளிக்கிழமை முடியல சனிக்கிழமை முடியல ஞாயிற்றுக்கிழமை முடியுமே செஞ்சா என்ன அன்னைக்கு ஒரு நாளாவது சும்மா இருக்க வேணாம் இத்தனை நாள் செய்யல அப்புறம் அன்னைக்கு மட்டும் எதுக்கு செய்யறதாம் இதுதான் தப்பு தர்மங்களை எப்ப முடியுமோ அப்ப செய்யலாமில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யலாம் இல்ல எல்லாத்தையும் செய்யாட்டும் பரவாயில்ல தர்மத்தினுடைய தர்மத்தினுடைய தர்மம் காப்பாத்திரும் அது காப்பாத்திக்கணும் நீங்க ஒரு அளவு காப்பாத்தி கொடுத்துட்டீங்கன்னா பாக்கி அதுவே காப்பாத்திக்கும் நம்ம பிள்ளையை பதினஞ்சு வயசு வரைக்கும் காப்பாத்திட்டா வாழ்நாள் முழுக்க அவன் காப்பாற்றணும் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசு வரைக்கும் காப்பாற்றி தெருல விட்டுட்டீங்கன்னா அவன் பாக்கி எல்லாம் அவன் காப்பாற்றிக்கிறான் தர்மத்துக்கும் தம்பி பிள்ளைகள் எல்லாம் கிடக்கிற அத்தனை பேர் திட்டு போயிட்டு மட்டும் நம்பி இந்த யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் துச்சாசன மாண்டார் துரியோதனன் தம்பியர் ஒன்பது பேர் மாண்டார்கள் பிள்ளை நாகாஸ்திரம் ஒரு அஸ்திரம் அது வந்து இந்த காண்டவ வனச்சரித்த காலத்தில இருந்து ஒரு நாக கணை நாகம் அது அர்ஜுன கொல்லணும் வைராகியத்தோட இருக்கு அது வந்து கர்ணங்கிட்ட வளர்ந்துகிட்டு இருக்கு அந்த நாகாஸ்திரம் அந்த நாகாஸ்திரத்தை எடுத்து இப்போ அர்ஜுன் கொள் விட போற இந்த நாகராஸ்தலத்தை அர்ஜுனுடைய நெஞ்சுக்குவை எப்பவாவது நல்லது சொல்லி இருந்தா கேட்கலாம் எப்பவுமே விபரீதமா சொல்லிட்டு இருப்பான் இவன் சொன்னா கேட்கணும்னு தோணுமோ எப்பவும் குதர்க்கமா பேசுற ஆளு ஒரே ஒரு தடவை கரெக்டா பேசணும் எப்பவுமே தப்பு தப்பமா பேசிக்கிட்டே இருக்க ஒருத்திடீர்னு ஒரு நாள் ஷாக்கு அடிக்கும் இவன் என்னைக்காவது உண்மை சொல்லிக்கிட்டே இருந்தா நமக்கு அதே மாதிரி என்ன இருக்கும் எல்லா நாளும் குதர்கமா பண்ணிக்கிட்டே இருக்கிற உண்மையை ஒரு நாள் திடீர்னு சொன்னா நம்ப முடியாது அதே மாதிரி சல்லி சொன்னா இவன் நெஞ்சுக்கு குறிவை தலைக்கு குறி வைக்காதே அப்படின்னு ஏய் நீ சாத தேட்டு நீர் எனக்கு தெரியும் நாக கணையை விட்டேன் மேலே இந்திரன் கண்ண புதிக்கிட்டான் ஏன்னா அவன் அர்ஜுனன் சாக போறான்னு அந்த நாகாஸ்திரம் அவ்வளவு எரிச்சல் இருக்கு இந்த பெருமூச்சு விட்டானா இந்திரன் அந்த நாகக்கனை பயங்கரமா சீறிட்டு வருது அப்படியே இந்த அர்ஜுன் கொள்றதுக்காக அர்ஜுனாலும் அதை காப்பாத்திக்கவே முடியாது அவ்வளவு வேகமா வருகிறது நல்ல கழுத்துக்கு குறி வச்சு அந்த கனை வந்து கொண்டே இருந்தது கிருஷ்ணன் பார்த்தான் இதுக்கு அஸ்தனம் பதில் அஸ்தரம்லாம் விட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது கால் கட்ட வரலால தேரை ஒரு அழுத்த அழுத்தனா ஒன்பது அங்கலும் அந்த தேர் கீழே போயிடுச்சு கழுத்துக்குறி போதுங்கல இறங்கிருச்சு அங்கல இருக்கும் அவன் சரியா தான் வச்சா இந்த பையன் அண்டர் கிரௌண்ட் ஆகும் தெரியும் சப்பேர தேர் விட்டாரு ஒன்பது அங்கே இறக்குனா ஏங்க கழுத்துக்கு குறி வைக்கிற போது ஒன்பதுங்களை தேரக்கிட்டா நேர தலையில தானே போய் அடிச்சிட்டு போவாது அது கிரீடத்தை கவிட்டு போயிடுச்சு அதுதான் ஒரு பழமொழி சொன்னா தலைக்கு வந்தது தலப்பாயோட போச்சு நானே இப்ப வந்த பழமொழி இவன் தலைக்கு வந்தது தலப்பாயோட அப்படியே கவிக்கிட்டு அப்படியே போயிடுச்சு நாகக்கனை வந்து கர்ணன் த மறுபடியும் அழுதுதான் அதை பாவி தப்பா குறி வச்சுட்டு ஏடா தப்பா குறி வச்சிட்டு ஏடா நான் தப்பா குறி வைக்கல அவன் சரியா என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டான் என்ன என்ன பண்ண சொல்றேன் அப்ப சொல்லியன் சொன்னான் நான் சொன்னதான் இல்லையா நெஞ்சுக்கு நடந்துகிட்ட உனக்கு எவனா தேர் ஓட்டுவான் அப்படின்னு எனக்கு ஒன்னு தெரியாது ஒன்பதங்களும் அழுத்தம பதினாறுங்களும் அழுத்துவான் அவன் என்னவன செய்வான் அவன் என்னென்ன முடிவு பண்ண முடியும் ஒரு தடவை அர்ஜுன உட்காந்து வச்சு கிருஷ்ணன் போயிட்டு இருக்க போகும் போது தான் போய் மயில் புறா நான் சொல்றேன் நீ சொல்லிட்டு அது காக்காவதான் இருக்க ஒண்ணுமே அதை பாக்க மாட்டேங்கிற மாட்டேங்கிற நீ பாட்டுக்குற புறா தான் மயில் தான் மயில் அதுவும் என்னையே பார்த்து சொல்றேன் அதை பார்க்க மாட்டேங்கிறேன் அப்பதான் அர்ஜுனன் சொன்னா சத்தியமா அது என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும் அதை காக்கானா காக்காவா ஆக்கிருவே நான் இல்லேன்னு சொல்லி நீ அதை ஆக்கி நான் ஏன் அவமானப்படணும் அதனால உன்னோட ஒத்து போறதான் எனக்கு எப்பவுமே நல்லது நீ எப்படிப்பட்ட ஆள் எனக்கு நல்லா தெரியும்னா எனக்கு அதை தெரிஞ்சு ஒண்ணுமே ஆக போறதில்லை நீ யாருன்னு தெரிஞ்சிருக்கு அதை ஒன்னு போறாதான் இந்த உலக மாய மாறி மாறாத ஒரே வசூ பகவான் மட்டுமே வேகமா குலுங்கிடுச்சு ஒரு ஒரு குழு குளிக்கிறது அப்புறம் வடிவத்தை பாத்தடல் இல்லாத இடத்துல கடல் வரும் மலை இல்லாத இடத்துல மலை வரும் ஒரு காலத்தில் ஹிமாலயன் மலை இருக்கு இல்லையா இமாலயாஸ் அது ஒரு காலத்துல கடலுக்கு கீழே இருந்தது என்ன அடையாளம்னா அது உச்சியில இந்த நத்த சிப்பி இது மாதிரி கடலுக்கு கீழே இருக்கிற விலங்கினங்களுடைய அடையாளம் இருக்கு மலைக்கு மேல எப்படி இருக்க முடியும் அது கடலுக்கு கீழே இருந்து வெளியில வந்ததால தான் கடலுக்குள் இருந்த அந்த விலங்கினங்களுடைய அடையாளங்கள் அதுக்குள் இருக்கு எப்படி வெளியே வந்தது வருஷத்துல திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து அது மேல வந்துருச்சு ஒரு இல்லாத பகுதி உள்ள போயிடுச்சு அப்ப என்ன அமெரிக்கா ஆப்பிரிக்காவா ஆப்பிரிக்கா ஐரோப்பாவாகும் ஐரோப்பா ஆசியாவா மாறும் ஆசியா இருந்தாலும் இருக்கு இல்லாம போகும் எது வேணாலும் நடக்கும் ஆனா என்னன்னா இதை மாற்றுகிற பரம்பொருள் என்பது மட்டும் என்றைக்கும் மாறுவதே இல்லை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய வஸ்து எது பரம்பரில தான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய மத்த எதை புரிஞ்சுக்கிட்டா என்ன புரியாம போன என்ன